முத்தமிழே எம் செந்தமிழ பைந்தமிழை கற்றுத் தேர்ந்த நற்றமிழே உதய சூரியனுக்கு மறைவா ஐயகோ எப்படி ஏற்பேன் நீ உதித்த வார்த்தைகள் இங்கே விதைக்கப்பட்டு தமிழ் இதயங்களின் ஊன்றுகோளாய் நிற்கின்றது அடிமைத்தனம் நீக்கி சமத்துவம் வளர வித்திட்டவரே உன் உயரிய எண்ணம் கண்டு வியந்ததுண்டு இலக்கியவாதியாய் கலைஞனாய் அரசியல் தலைவனாய் எளிய மக்களின் நண்பனாய் சிறந்த இப்படி பரிமாணங்களில் என் இனிய உடன்பிறப்பாளனாய் எம்மோடு இணைந்து நின்றாய் எம் அன்பு தலைவா உமக்கு ஏது மறைவு நீ சொன்ன வார்த்தைகள் நீங்கா புகழாய் என்றும் நிலைத்திருக்கும் உன்னாள் தமிழுக்கு சிறப்பா தமிழால் உமுக்கு சிறப்பா என்ற ஐயப்பாடுகளுக்கு மத்தியில் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்றும் உம்மாள் சிறப்பே தலைவனே காலத்தின் நோக்கம் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த காலத்தையும் மரணத்தையும் வென்றவர் நீர் உம்மால் மகிழ்ந்திருந்த தமிழின் இருநூற்று நாற்பத்தி இன்று கண்ணீரால் கதறிக்கொண்டிருக்கின்றன உம் தமிழ் பற்று கண்டு இன்றைய தலைமுறையும் தலை வணங்கும் நாங்களும் தலை வணங்குகிறோம் உம்மால் வெளிச்சம் பெற்ற திராவிட சாம்ராஜ்யம் இன்று உம் பிரிவால் இருளில் மூழ்கி கிடக்கின்றது உண்மையும் உம்மால் புகழ்பெற்ற தமிழ் உணர்வையும் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோ கண்கலங்கிட மாட்டோம் உமக்கு மரணம் இல்லை நீ எம் தமிழ் மக்கள் நெஞ்சங்களிலும் யாம் பேசும் தமிழ் மொழியிலும் என்றுமே வாழ்ந்து கொண்டே மறையாமல் உதித்துக் கொண்டிருப்பாய் இது இரங்கற்பா அல்ல உம்மை என்றுமே வாழ்த்தும் வாழ்த்துப்பா இது இரங்கற்பா அல்ல உம்மை என்றுமே வாழ்த்தும் வாழ்த்துப்பா வாழ்க தமிழே வளர்க தமிழே என்றும் தமிழ்மதியாய் உம் வழியில்